வணக்கம் தினமர துளிக்காக இருந்து என்ன பிடி அளவு சமளவு நாட்டு சர்க்கரை சேர்த்து நன்றாக இடித்து பவுடர் ஆக்கி வைத்து கொண்டு காலை ஒரு தேக்கரண்டி இரவு ஒரு தேக்கரண்டி உண்டு பால் பருகி வந்தால் கண் பார்வை கூர்மை பெறும் நம் உடலில் உள்ள தைவேற்ற நச்சுக்களையும் வெளியேற்றக்கூடியது அது மட்டுமல்லாமல் கண்ணில் புரை வளர்வதையும் தடுக்கக்கூடியது என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மின்னும் சந்திப்போம்